அறிவோம் இப்போ கடந்த வகுப்புல மூன்று பிரமாணங்களை பற்றி நம்ம பார்த்தோம் அது வந்து என்னென்ன அப்படின்னா பிரத்யட்ச பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பிரமாணங்களை வந்து நம்ம கடந்த வகுப்புல படித்தோம் இப்போ இந்த பிரமாணத்துல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரத்யட்ச பிரமாணம் அதாவது நேரடி அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம மனசு அதை ஒத்துக்கும் இல்லைன்னா அந்த மனசுக்கு வந்து அது பிடிபடாதனால அதில் ஆர்வம் இல்லாமையே இருக்கும் இதுதான் நம்முடைய இயல்பு நம்முடைய சுபாவம் அப்போ இந்த சாஸ்திர பிரமாணம் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுது நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குது நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு நம்ம கிட்ட மனமாக இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் நம்ம வந்து அதை பகுந்து கொண்டு எது சரி எது தவறுன்னு புரியும் இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறத நம்முடைய நேரடி அனுபவத்துக்கு கொண்டு வரும்போது மட்டும்தான் நம்ம அந்த சாஸ்திரத்தினுடைய முழுமையை உணர முடியும் புரிஞ்சிக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட இந்த சாஸ்திரத்தினுடைய சாராம்சத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த வகுப்புகள் மூலமா இந்த பாடத்திட்டங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்றோம் இப்போ பொதுவாக நமக்கு வந்து இந்த சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டு வரும்போது சில ஒழுக்க நிகதிகளை நமக்கு சாஸ்திரம் கற்றுக் கொடுக்குது அதை வந்து சாதன சதுஷ்டயம் அப்படின்னு சொல்ற ஒரு ஆறு விதமான இதை பற்றி நமக்கு சுட்டி காட்டுது ஆரம்பத்துலேயும் நம்ம பார்த்தோம் அது தவிர நிறைய விஷயங்களை நம்ம எப்படிலாம் வாழ்க்கை வாழணும் அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பயிற்சியாக செய்யணும் அப்புறம் வைராக்கியம்னா என்ன அப்பியாசம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம் அப்படி பார்த்துக்கிட்டு வந்தப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆசைகள் நமக்கு வந்து நிறைய தடைகளாக இருக்குது நம்மளுடைய ஆசைகளே நம்ம முன்னேறதுக்கு பெரும் தடை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்போ அந்த ஆசைகளை நீக்கிக்கிறது என்ன அதுதான் பற்றற்று வைராக்கியம்னு சொல்ல சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்போ உண்மையாக ஆசை விடுதல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா தன்னை தான் அறிந்தால் அந்த ஆசையை நம்ம விட்டு விடலாம் அப்படின்ட்டு கடந்த பார்த்தோம் இப்போ தன்னை தான் அறிதல் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ஏன்னா நான் யார் அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே முக்கியமான சாராம்சமாக வச்சு நம்ம இந்த பாடத்திட்டத்தில் பயணிக்கிறோம் இப்போ நாம் உண்மையிலேயே அந்த உணர்வு அந்த இருப்பு அந்த அறிவு பேரறிவு நாம் ஆனால் அது நமக்கு தெரியல ஏன்னா நம்ம மேலே நிறைய விஷயங்கள் வந்து அறியாமைகளாக ஏற்று தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய உணர்வையும் நம்ம உணர முடியாத அளவுக்கு வெகுனும் விலகி போயிட்டோம் அப்போ நம்ம மீண்டும் அந்த உணர்வையும் அந்த அறிவையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்கிட்ட தான் அது இருக்குது நான் தான் அது அப்படின்னு என்னன்னே காட்டி கொடுக்கறதுக்காக நம்ம மேலே போர்த்தப்பட்ட அந்த கோஷங்கள் எல்லாம் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் பஞ்ச கோஷங்கள்ங்கிற வகையிலையும் படித்தோம் அன்னமய கோசம் பிராணமய கோசம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்ங்கிற ஐந்து கோஷங்களை நம்ம நீக்கி அந்த ஆன்மாவை நம்ம தரிசிக்கணும் அதுதான் நான் அப்படிங்கறத நம்ம படிச்சோம் ஆனா இதெல்லாம் நம்ம பாடத்திட்டங்களில் படிக்கும்போது நல்லா புரியுது நான் தான் உணர்வுன்னு தெரியுது நான் தான் ஆத்மா அப்படின்னு தெரியுது இப்போ நான் தான் அறிவுங்கிறது நமக்கு தெரியுது ஆனா அனுபவம் ஆக மாட்டேங்குது இப்ப அந்த அனுபவம் நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சா அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா இந்த அறியாமைகள் நீங்கி நம்ம மனம் வந்து சலனமில்லாத நிலைக்கு எப்போ போகுதோ அப்போ நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேங்கிறத நம்ம காட்டி கொடுத்துடும் ஏன்னா இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலங்கிய நீர்ல காட்சி தெரியாது அப்போ அந்த நீர் எப்போ சலனம் இல்லாமல் நிற்குதோ அப்போ அந்த நீர் நீடி அடியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காண முடியும் அது போல மனம் சலனம் இல்லாம நின்னா நமக்கு ஆத்மா பிரகாசிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல வருது அப்போ இங்க வந்து எது தடாக இருக்கிறது நமக்கு இந்த மனமும் உடலும் தான் தடையாக இருக்கிறது உண்மையிலே நம்ம உணர்வு அறிவு தான் ஆனா நம்ம மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு இந்த மனசும் உடலும் நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த அஜ்ஞானம் நம்ம விட்டு நீங்கும் நான் அந்த உணர்வாகவே பிரகாசிக்கப் போகிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரப்போகுது அப்போ அதுக்கான பயணம் தான் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த பாடத்திட்டம் இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறைய சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டியிருக்கு இப்போ நாம் இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது நம்மளுடைய அறியாமைகளை நம்ம நீக்கிக்கிறதுக்காக தான் மீண்டும் மீண்டும் அதை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இந்த பாடத்திட்டத்துலையும் அதை தான் மீண்டும் நம்ம சுட்டி காட்ட போகிறோம் இப்போ பாருங்கள் பொதுவாக நம்ம பலவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு இயந்திர கதியில் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ காலையில் எழுந்திருக்கணும் பல் துளக்கணும் குளிக்கணும் டிஃபன் சாப்பிடணும் ஆஃபீஸ் போகணும் இப்படி தான் எல்லோரும் இருந்துக்கிட்டு இப்படியே வந்து வேலை சாப்பாடு அப்புறம் வீடு அப்படின்னு நம்ம தூக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்றாட நடவடிக்கைகளை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு உயிர்ப்பு இல்லாமலே தான் தினமும் செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ இந்த காரியங்கள் நமக்கு தினமும் நடக்குது ஆனால் இதில் என்ன நடக்குது ஏதோ நம்ம தினமும் அதை செய்யணுங்கிற ஒரு கடமைக்காக தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் வளர்க்குறதும் அவசரமாக குடிக்கிறதும் வேக வேகமாக சாப்பிட்றதும் அப்புறம் நம்ம அன்றாட கடமைகள் நம்ம செஞ்சுட்டு இரவு டயர்டாயி வீட்டுக்கு வர்றதும் வந்து மீண்டு என்ன பண்றோம் சாப்பிட்டுட்டு தூங்குறது மாதிரி நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க தவிர இதுல ஒரு உயிர்ப்பு இருக்கா உணர்வு பூர்வமாக இந்த காரியங்களை நம்ம செய்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது இப்போ இதைத்தான் நம்ம அஜானம்னு சுட்டி காட்டுறோம் அதாவது நம்மளுடைய இயல்பு ஆன வாழ்க்கையிலிருந்து நம்ம வெகு தூரம் விலகிட்டோம் நம்மளுடைய உண்மையான சகஜ நிலை என்னங்கிறது நமக்கு தெரியவே இல்லை இப்போ ஒரு சாரர் வந்து இது மாதிரி உலகியல் வாழ்க்கையில பிரபுத்திக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மற்ற விஷயங்கள் நல்லதெல்லாம் நோக்கி பயணிக்கணுங்கிறது இல்லை சாதாரணமாக வாழ்ந்தா போதும் ஏதோ நம்ம வாழ்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இப்படியே ஒரு மிருக மாதிரி வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் மேல்நிலைக்கு வந்து இப்போ நான் இருக்கிறேன் நான் யார் இந்த உலகம் எப்படிப்பட்டது இப்போ என்னை வழி நடத்தக்கூடிய ஒரு மகாசக்தியாகிய ஒன்று இருக்கு அதுதான் இறைவன் சொல்கிறாங்களே அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க ஆன்மீகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பயணம் பண்ணுறாங்க இப்போ அந்த ஆன்மீகங்கிற விஷயத்தில் பயணம் பண்ணுறவங்களுக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் அறியாமையில் தான் இருக்கிறாங்கிறத நம்ம இந்த பாடத்திட்டத்தில் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறோம் இப்போ ஆன்மீகம்னா என்ன நினச்சிக்கிறாங்க ஏதோ கோவிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் முக்கியமான விழா காலங்களில் விசேஷ நாட்களில் சிறப்பாக எதையாவது செய்யணும் இப்போ அமாவாசை ஆடி பௌர்ணமி கிருத்திகை இப்போ ராமநவமி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டால் அதுக்கான ஒரு சிறப்பு பூஜைகளையோ அல்லது சிறப்பு வழிபாட்டு முறையோ அல்லது கோவிலுக்கு போய் வர்றதையோ ஒரு சடங்காகவும் ஒரு சம்பிரதாயமும் அதை செய்கிறோமே தவிர அந்த காரியத்தை நம்ம உணர்வு பூர்வமாக செய்கிறோமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது பெரும்பாலானவர்கள் கோயிலுக்கு போறவங்க எப்படி போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவசரமா கோயிலுக்கு போயிட்டு வேக வேகமா சாமியை கும்பிட்டுட்டு தன்னுடைய குறைகளை சாமி கிட்ட ஒப்படைச்சுட்டு அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற வேகத்தில் அதை செஞ்சுட்டு மீண்டும் தன்னுடைய அன்றாட அலுவலர்கள் தான் அவங்க ஈடுபடுறாங்களே தவிர அந்த கோயிலுக்கு ஏன் போறோம் அந்த கோயிலினுடைய தாத்பரியம் என்ன அந்த இறை முக்கிய நோக்கம் என்ன இதுல மன ஒருமைப்பாடுங்கிறது எங்க இருக்கிறது இப்போ இந்த மனம் சலனம் மட்டும்து நிற்பதற்கு வந்து அந்த ஆலயம் நமக்கு எப்படி வழிகாட்டுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க தயாராகவே இல்லை ஆனால் தன்னுடைய குறைகளை கூறுவதற்காக கோவிலுக்கு போகிறவங்க தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க இப்போ இது போன்ற அறியாமைகளை நம்ம என்னைக்கு உணர்கிறோமோ அப்போ தான் நம்ம அறிவாக தெரிய வரும் அது வரைக்கும் தெரியாது ஏன்னா நம்ம வந்து இந்த புறத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட விசேஷங்களை நிக்கிக்கிட்டு ஒரு சிலதை நம்ம சரி ஒரு சிலதை தவறு அப்படிங்கிற அந்த இருமைகள்லையே நம்ம சிக்கிக்கிட்டு பயணிக்கிறதுனால தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கை நம்மளால் அடைய முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறோம் இந்த பாடத்திட்டங்கள் வாயிலாக ஆனால் இந்த உபநிஷத்து சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வாழுங்கள் அப்படின் சொல்லுது இப்போ தைத்திரிய உபநிசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தலைப்பே வந்து வாழ்க்கையை வாழுங்கள் இப்போ அந்த வாழ்க்கைங்கிறது என்ன இதை எப்படி நான் வாழ்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே முழுமையான பயணத்தை நம்ம முடிக்க முடியும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இப்போ நம்ம அன்றாட அலுவலர்கள் போகிறதும் சாப்பிட்றதும் தூங்குறதும் தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கு அது எப்படிப்பட்டது அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு எப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் உண்மையான ஆனந்தம்னா என்னன்னு நம்மளால உணர முடியும் இப்போ தற்காலிகமாக வந்து போகிற ஆனந்தமெல்லாம் ஆனந்தம் கிடையாது இப்போ நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டு வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம அனுபவிக்கும்போது ஆனந்தமாக தான் இருக்கு ஆனால் அந்த பொருள் நம்ம கையை விட்டு போகும்போது தூக்கம் வந்துடுது இல்லையா அப்போ அந்த துயரமும் அந்த இன்பமும் நமக்கு ஒரு நிலையற்றதாக வந்து வந்து போகக்கூடிய அந்த இருமை நிலை நம்மக்கிட்ட இல்லாமல் சமநிலையில் நம்ம வர்றது தான் வாழ்க்கை ஆனந்தம் அப்படின்னு சொல்ல வருது சாஸ்திரம் அப்போ அதுக்கு தான் இது போன்ற பாடங்களை நம்ம படித்து நம்முடைய அஜானத்தை நீக்கிக்கிட்டு அறியாமையை நீக்கிக்கிட்டு அந்த அறிவாக தான் நம்ம இருக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரலாம் ஒரு விஷயங்கள் பாருங்கள் இப்போ நம்ம எதை செஞ்சாலும் ஏன் செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் எப்படி செய்கிறோம் அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யறது அப்படிங்கிறது யோசிக்கிறதே கிடையாது இன்னொன்று நம்ம செய்யும் செயலின் நோக்கம் என்ன அந்த செயலினுடைய பலன்கள் நமக்கு என்னவாக இருக்க போகுது அதனால் விளையும் விளைவுன அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்காமையே பெரும்பாலான காரியங்களை செய்வோம் ஆனால் உண்மையிலே நாம் இதெல்லாம் யோசிச்சு செய்யும்போது நம்முடைய செயலில் ஒரு ஒழுங்கும் அதனால் விளையக்கூடிய பலன்களும் நமக்கு அபர்விதமாக இருக்கும் அப்போ அந்த ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்களை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய அவசியத்துக்கு இருக்கு இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில நீங்க பலரை கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க செய்யும் செயலில் எது சரி எது தவறு அப்படிங்கிற புரிதல் இல்லாமையே செய்வாங்க அந்த பகுத்தறியும் தன்மை அவங்க கிட்ட கிடையவே கிடையாது அதே மாதிரி அவங்க அந்த செயல்கள் மூலமாக அடைகிற அனுபவம் இருக்கு பாருங்க அந்த இன்பத் துன்பங்கிற அனுபவங்கள் அது ஏன் நமக்கு வந்துச்சின்னு தெரியாமையே அந்த இன்பத் துன்பங்களை அனுபவிப்பாங்க இதுதான் புரிதல் இல்லாத நிலை அப்படின்னு நம்ம சொல்ல வரும் அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒருமுகப்பட்ட சிந்தனையும் மனதை சலனம் இல்லாமல் நிறுத்தவும் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கறதை இங்கே நம்ம சுட்டி காட்டுறோம் அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க மனம் போன போக்களையே பயணம் பண்ணுறாங்க அந்த மனதை வந்து சலனம் இல்லாமல் நிறுத்துறதுக்கு தெரியவே இல்லை இப்போ இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மனதை வந்து சலனம் இல்லாமல் நம்ம நிறுத்துற அந்த ட்ரிக்கும் அந்த டெக்னிக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அந்த அறிவாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது அப்போ அதைத்தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பாடத்திட்டத்தின் வாயில அதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனதில் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை விஷயங்களை நம்ம முதல்ல நீக்கிடணும் அப்படி நீக்கும்போது தான் நான் அறிவாக இருக்கிறேங்கிறது நமக்கு தெரிய வருங்கிறத சுட்டி காட்டுறோம் நம்ம அன்றாட விஷயங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் தினசரி நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலில் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அதாவது நம்ம பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக நான் ஒப்பீடு செய்யறேன் இப்போ சிலர் வந்து சாப்பிடும்போது கவனிங்க எதையாவது நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கூட ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது அதை நம்ம சாப்பிட்டு தான் உட்காந்துருக்குறோம் அந்த சாப்பாட்டில் என்ன குழம்பு ஊற்றிருக்காங்க அது எப்படிப்பட்ட சுவை அதை அதனுடைய இனிப்பு அதனுடைய காரம் அதனுடைய துவர்ப்பு இதை எதுவுமே உணராத மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது பேப்பர் படிச்சுக்கிட்டு சாப்பிட்றது இல்லை கதை புத்தகம் படிச்சுட்டு சாப்பிட்றது இல்லைன்னா மற்றவர்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுங்கிற பழக்கத்தில் இருப்பாங்க இப்போ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாதாரணமா நம்ம கேட்கலாம் என்னங்க சாப்பிடறது தானே அது எப்படி சாப்பிட்டா என்ன அப்படின்ட்டு அப்படி நம்ம செய்யும் போது நடக்கூடிய நம்ம சரியா செய்யும் நமக்கு வர்ற நன்மைகளும் நம்ம பகுத்தறிஞ்சதை தானே நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம சாப்பிட்றதால என்ன நடந்துரு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு சாதாரண நிகழ்வா தான் நம்ம பார்க்கறோம் அதனால தான் நம்ம அது என்ன நடந்துரு போதுங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறோம் ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல முழுமையான கவனத்தை வச்சு அந்த சாப்பாடு அப்படியே நீங்க உற்று நோக்கி அதுல ஒரு கவலத்தை எடுத்து வாயில் நீங்கள் வைக்கும்போது அந்த நாக்கில் இருக்கிற சுவை வழியா அது என்ன சுவை துவர்ப்பா கசப்பா காரமா அப்படின்னு அந்த சுவையை நீங்க உணர்ந்து அந்த நாக்கின் வழியாக நீங்கள் அந்த உணவினுடைய சாரத்தை உள்வாங்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா உண்மையிலேயே அது உடலுக்குள்ளே போய் சரியானபடி செரிமானமாகி நம்ம உடம்புல சப்த தாதுக்களை உண்டாக்கிடுது இப்போ நம்ம சாப்பிட்ற சாதாரண சாப்பாடு நம்ம உடம்புக்கு சப்த தாதுக்களை உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அது என்னமோ நம்ம உள்ளே தள்ளிவிட்டு அதை தானாகவே உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த வெளியிலிருந்து அந்த சாப்பாடு உள்ளே கொண்டு போகிறதும் அந்த சாப்பாடு உள்ளே போன பிறகு அது என்னென்னவா மாறணும் அப்படிங்கிறதையும் இங்கே யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஈஸ்வரத்தன்மையில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஈஸ்வர சக்தி ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஏற்கனவே நம்ம பார்த்த பாடத்திட்டத்தின்படி ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது சயின்ஸ் படியும் உண்மைதான் சாஸ்திரப்படி இதுதான் உண்மை அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு பருப்பொருள் ஆனால் நம்ம வாயுக்குள்ளே போகும்போது அது சாரமாக நம்ம மாறி உணவு உள்ளே போய் செரிமான ஆன உடனே நம்ம உடம்புக்குள்ள என்னென்னவா மாறுது நிற மாறுது ரத்தமாக மாறுது உடம்பு மேலே இருக்கக்கூடிய தசைகளாக மாறுது கொழுப்பாக மாறுது எலும்பாக மாறுது எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையாக மாறுது அப்புறம் சுக்கிலமாக மாறுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஏழு தாதுக்கள் நம்ம உடம்புல உற்பத்தி இது உணவின் மூலமாகத்தான் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கும் போது இந்த உற்பத்தி நடக்கிறதுக்கு நமக்குள்ளே என்ன நடக்குது ஒரு சக்தி மாற்றம் நடந்துக்கிட்டு அதுக்கு ஒரு டூலாகத்தான் இந்த உடம்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஒரு எவ்வளோ ஒரு பெரிய மெக்கானிசம் இந்த உடம்பு யோசனை பண்ணி பாருங்க இப்போ இந்த சாப்பாடை சாப்பிட்றது மட்டும் தான் நாம் செய்கிறோம் ஆனால் அந்த சாப்பாடு உள்ளே போன உடனே அது பலவாரான சக்திகளாக மாற்றம் அடைவதுக்கு நம்ம செய்யறோமா அப்படின்னா ஒண்ணுமே நமக்கு செய்ய முடியாது அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு உள்ள இருந்து எல்லாமே அந்த இயக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்போ இப்போ இந்த வெளிய படைத்ததும் யாரு சாப்பாடை அந்த இயற்கை தான் படைக்குது ஏன்னா ஒரு நெல்மணியை நம்ம புதைச்சி வச்சுட்டா உடனே சாப்பாடு வந்துருமான்னா அப்படி இப்படி வரும் அதுக்கு தேவையான நீர் வேணும் அதுக்கு தேவையான சூரிய வெப்பம் வேணும் அப்போ இது மாதிரி நமக்கு இயற்கையோட ஒன்றி அந்த பஞ்சபூதங்களும் அதுல கலந்து அது ஒரு அற்புத ஆற்றலை வந்து வேறொரு பரிமாணத்துக்கு மாற்றி கொண்டிருக்கிறதுங்கிற அடிப்படை உண்மையை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் ரசிக்க முடியும் அதை வந்து ஆனந்தமா அனுபவிக்க முடியும் அந்த அனுபவம் தான் இங்கே இறை அனுபவம் நீங்க சொல்ல வருது சாஸ்திரம் ஆனால் நம்ம என்ன பண்றோம் அதை சாதாரணமா பார்க்கறோம் ஒரு புற விஷயமா பார்த்துட்டு அதை ஒதுக்கிடுறோம் அந்த தன்மையில ஒரு இறை உணர்வு இருக்கு அதில் ஒரு இறை அம்சம் இருக்குங்கிறத கூட நம்ம கவனிக்க தவறிடுறோம் அப்படிங்கறதான் நான் இங்கே சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறேன் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ அத்தனை சத்துக்களும் அந்த உடலினால் தான் உண்டாக்கப்படுகின்றது உடலுக்குள்ளே தான் நடக்குது இத்தனை மாற்றங்களும் இதை வந்து நவீன மருத்துவமும் ஆச்சரியத்தோடு பார்க்குது என்னதான் நவீன மருத்துவம் வந்து இப்போ நம்ம உடம்புகளை ஒரு எந்திரத்துக்கு ஸ்பேர்பார்ட்ஸ் மாத்திர மாதிரி மாற்றி கூட அதில் ரத்தங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையா பார்த்தீங்களா இப்போ எலும்புக்கு வேணால் ஒரு ஆர்டிஃபிஷியல் போன் வைக்கலாம் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு பதில் இன்னொரு போன் வந்து தயார் பண்ணி அந்த போன் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஒரு மெக்கானிசம் மாதிரி நம்ம பாடி ஆப்ரேட் பண்ணலாம் ஆனால் ரியாலிட்டி வராது ஏதோ கொஞ்சம் முன்னேறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அந்த கை கால ஆனால் இயற்கையினுடைய எத்தனையோ விஷயங்களை வந்து இந்த மனித சக்திக்குள்ளே இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்குது அதில் ரத்தமும் ஒன்று இப்போ இந்த ரத்தத்தை வந்து செயற்கை ரத்தம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இயற்கை ரத்தத்தை தான் நம்ம எடுத்து இன்னொருத்தருக்கு ஏற்றுறோம் அது அந்த குரூப் படி நம்ம ஏற்றுறோம் அப்போ விஞ்ஞானம் என்ன முன்னேறினாலும் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்துல இயங்கிட்டு தானே இருக்குது இந்த சக்தியை தான் நம்ம ஈஸ்வரன் சொல்றோம் இப்ப அந்த ஈஸ்வர சக்தியில ஒரு அங்கம் தான் நானு ஆனால் என்னுடைய சக்தி ஒரு நீதிக்கு உட்பட்டு இருக்கிறது இதற்கு மேற்பட்ட அதீத சக்திகள் இந்த பிரபஞ்சத்துல நிறைந்து காணப்படுகின்றது இந்த புரிதல் நமக்குள்ள வரணும் அப்ப இந்த சக்தி மாற்றம் ஒரு சக்தியில இருந்து சக்திக்கு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறத யார் மாத்தரா அந்த ஈஸ்வர நியதிக்குள்ள இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு அங்கம் தான் நான் இப்ப நானுங்கிற அகங்காரம் இங்கே வந்துடக்கூடாது மனம் உடல் சார்ந்த அகங்காரம் இங்க வந்துடக்கூடாது அந்த உணர்வு சார்ந்த நானுங்கிற விஷயம்தான் இங்க நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் இந்த ப்ராசஸ் அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா நமக்குள்ள இருக்கிற இந்த மனதையும் உடலையும் நான்னு கருதிக்கிட்டு இது தன்னுடைய காரியம் இது என்னாலதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அமகாரத்துக்குள்ள நம்ம எப்பெல்லாம் வரமோ அப்ப நம்ம மனோ ரீதியாத்தான் அங்க பயணிக்கிறமே தவிர உணர்வு ரீதியாக பயணிக்கலங்கிறத இங்க சுட்டி காட்ட விரும்புறேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஒரு அரிதான விஷயத்த நமக்குள்ள இருந்த ஒரு சக்தி செய்து இல்லையா அந்த சக்தியை தான் இங்க புத்தி சக்தின்னு சொல்றோம் அறிவுன்னு சொல்றோம் இப்ப நம்ம மனதனுடைய பரிமாணத்தை நம்ம வந்து நம்மளுடைய சாஸ்திரம் எப்படி பிரிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற நான்கு படிநிலைகள்ல பிரிச்சு நமக்கு பாடம் எடுக்குது அதுல நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய புத்தி சக்தி நம்மிடத்திலேயே தான் இருக்கிறது அப்ப இது எது சரி எது தவறுங்கிறத தீர்மானிக்கிற ஒரு ஆற்றலும் நம்மிடத்திலேயே தான் இருக்கிறது அப்ப இதெல்லாம் எங்கிருந்து நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள ஒரு அறிவாற்றல் நாள் நடக்குது இப்ப அந்த அறிவு எங்கிருந்து வந்தது புறத்திலிருந்து ஏற்று வைத்துக் கொள்ளப்பட்ட அறிவா இப்ப ரத்தத்தை இப்படி உருவாக்குங்க எலும்பு அப்படி உருவாக்குங்கன்னு யாராவது வெளியிருந்து சொல்லி கொடுத்தாங்களா கிடையவே கிடையாது அது நமக்குள்ள இருக்கிற அறிவே எதை எப்படி செய்யணுங்கிறத அது செஞ்சுக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ்க்குள்ள நாம தான் வெளியிருந்து இடையூறுகள் செய்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வெளியிருந்து அந்த ரியாலிட்டியை கெடுத்துக்கிட்டு நான் சுட்டி காட்ட வரேன் அப்போ நமக்கு மேலான ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றல் ஒரு அறிவு நமக்குள்ளதான் இருக்குது அதுதான் இங்க உண்மையான அறிவு இப்போ அந்த அறிவு தான் நமக்கு வெளிப்படணுங்கிறதையும் நான் இங்க சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா புறத்துலேருந்து ஒரு பாடத்திட்டத்தை படித்துட்டு ஒருத்தருக்கு பாடம் எடுக்கிறது ரொம்ப எளிது இப்போ நம்ம ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கலாம் ஒரு வரலாற்று இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறோம் அப்போ நம்ம அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தான் ஆனால் அது ஏற்றி வைக்கப்பட்ட புற அறிவு தானே தவிர அது அக அறிவாக மாறிவிடாது ஆனால் நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் இந்த மாதிரி புற விஷயங்கள்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே கிடையாது தனக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய அக அறிவைத்தான் அவங்க அனுபவம் பண்ணாங்க அப்ப அந்த அக அறிவை நாம் அனுபவம் பண்ணணும் அப்படின்னா அதற்காக நம்ம என்ன செய்யணும் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய சாராம்சம்னு திருப்பி திருப்பி உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இப்ப பொதுவா நமக்கு அரிதாக கிடைத்திருக்கிற இந்த உடல் அல்லது இந்த உடல் மூலமா வாழ்ற வாழ்க்கை அதை நம்ம என்ன பண்றோம் அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதை வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அதுக்கு ஏன்னா நம்முடைய அறியாமையினால அதை நம்ம ஒரு சாதாரணமாக பார்க்குறோம் இந்த உடலையும் இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் அதனால தான் இன்றைய நவீன கல்வி திட்டத்தில் என்ன பண்ணுறோம் நிறைய குழந்தைகளை கூட உணர்வு ரீதியாக சாப்பிட விடுறதில்லை இப்போ ஒரு சாப்பாடை நீங்கள் கையில் எடுத்து அதற்கு நல்லா பிசைஞ்சி அந்த சாப்பாடை நல்லா வாயில் வச்சு ருசி பார்க்குறதுக்கும் ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா இப்போ ஒரு சாப்பாடை கையில் தோடுறதுக்கும் ஸ்பூனில் தோடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இப்போ ஒரு மனிதனை மனிதனே தொடும்போது அந்த உணர்வுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா உற்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை எடுத்து ஒரு குச்சியில் தொட்டு பாருங்க அல்லது ஒரு கரண்டில் தொட்டு பாருங்க அது பெரிய ஒரு உணர்வு ரீதியாக நமக்குள்ள பாஸ் ஆகாது ஆனால் கை வழியா ஒருத்தர் அப்படியே தொட்டு பாருங்க அறவணிச்சு பாருங்க ஒரு ஆனந்தம் நமக்குள்ள மலர்றதை நம்ம பார்க்கலாம் அப்போ இங்கே உணர்வுங்கிறத எப்படி நம்ம அனுபவமாக்கணுங்கிறத தெரியாத அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல மாற்றப்பட்டுருக்குறோம் அப்படிங்கறத எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் ஒவ்வொன்றையும் நம்ம உணர்வு ரீதியாக அதை அனுபவமாக்க முடியுங்கிறத திருப்பி திருப்பி நான் இங்கே சுட்டி காட்டிகிட்டே இருக்கிறேன் இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த சாப்பாடு சாப்பிட்ற விஷயத்த கூட நம்ம சாஸ்திரம் வந்து நெறிப்படுத்துது அற்புதமாக சொல்லி கொடுக்குது இப்போ அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட உக்காந்தா அப்படியே லபக்கு லபக்குன்னு அள்ளியெல்லாம் வாயில போட்டுற மாட்டாங்க இப்போ சாப்பாடை நம்ம தமிழ்நாடு வச்ச உடனே அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க அது ரெண்டு மந்திரங்கள் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகி பிரம்மானவ் பிரம்மநாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதீனா சொல்லிட்டு அந்த உணவு எல்லாமே பிரம்மமயமாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சாஸ்திரத்தின் பாடல்களின் மூலமாக நமக்கு சொல்லிட்டு அந்த உணவு வந்து ஒரு இறைவனாகவே ஒரு பிரம்மமாகவே பாவிச்சு அதுவும் நானும் ஒன்றுதான் அப்படின்ட்டு அந்த உணர்வு ரீதியாக அந்த குணத்தை இந்த குணத்தோட இரண்டரை கலந்து விடுகிறார்கள் நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம் குணே குணேசு வர்த்தந்தே அதாவது குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கின்றன அப்படிங்கறத பார்த்தோம் ஏன்னா இங்க வெளியிருக்கிறது எல்லாமே என்னிடத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் அது எனக்கு வேறாக இல்லை அப்படிங்கறத நம்ம பார்த்ததுனால அந்த உணவு வெளியிருக்கிற வரைக்கும் தான் உணவு அதை எப்ப என் உள்ள போயிடுதோ அப்ப அதுவும் நானும் பிரிக்க முடியாது அப்ப அப்படி ரெண்டு ஒன்னாயிடுது ஏன்னா அது என் உள்ள போனவனே என்னவாயிடுது என்னுடைய உடம்புல சப்த தாதுக்களாக மாறிவிடுகிறது அப்போ என்னுடைய உடம்பினுடைய ஒரு பகுதியாகவே அந்த உணவு மாறி விடுகிறது அப்போ இங்கு உணவுமே என்னையும் பிரிக்க முடியாதுங்கிற அந்த உண்மை நமக்கு புரியும் இந்த பிரபஞ்சத்தில் எதை நம்மளிடமிருந்து பிரித்து விட முடியும் அப்போ இங்கே பிரிவினைகள் எது உண்டாக்கி வச்சிருக்கு மனசு தான் உண்டாக்கி வச்சுட்டு இருக்கு அதனால தான் ஒரு உணவு விஷயத்தை எடுத்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க இது மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக அப்படி உண்பவர்கள் எங்கள் உடல் இல்லாத கலக்கும்போது இங்கே உணவு உண்பவன் என்ற இருமைகள் அங்கே இல்லாமல் போயிடுது ஏன்னா இருமைகள் எப்போ நீங்குதோ அங்கே இறைவன் இருக்கிறான் இருமைகள் எங்கு இல்லையோ அங்கே இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கும்போது இங்கே உணவு உண்பவன் என்ற உரிமைகள் இல்லாமல் போகும்போது அங்கே எல்லாமே இறைத்தன்மை தான் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்ங்கிறது நமக்கு புரிய வந்துடும் ஆனால் உண்மையில் நம்ம அப்படித்தான் உண்றோமா அப்படி தான் சாப்பிட்றோமான்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமா கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் டிவி பார்க்குறோம் கதை புத்தகம் படிக்கிறோம் நாலு பேரு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி தான் நம்ம சாப்பிட்றோம் அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் இந்த மாதிரி தவறுகள்லருந்து நம்ம விடுபடணும் ஏன்னா இந்த உணர்வை அந்த உன்னத அறிவை நம்ம அறிந்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரு அற்புதமான கருவி தான் இந்த உடல் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு சாஸ்திரம் அதை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க அந்த உடலை வந்து அன்னசரியா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனுடைய பயன்பாடு புரிஞ்சுக்காமையே நீங்கள் வந்து அதை வீணாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சாஸ்திரம் சுட்டி காட்டுது பெரிய பெரிய மகான்களும் நமக்கு சுட்டி காட்டுறாங்க அவ்வையாரும் சொல்றாங்க உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனைக்கான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு உடம்புங்கிற விஷயமே அந்த இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவ்வை பிராட்டி நமக்கு சுட்டி காட்டுறாங்க சரி அப்படிப்பட்ட இந்த உணவை நம்ம உண்ணும் போது என்ன நம்ம உணர்வுபூர்வமாக சாப்பிடறோமே அப்போ என்னங்க நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சிங்கன்னா இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நீங்கள் அந்த சாப்பாட்டை கவனித்து அதை உணர்வு பூர்வமாக எடுக்கும்போது உங்களுடைய எண்ணம் எல்லாம் எங் எங்கே இருக்கும்னா அந்த சாப்பாட்டை நோக்கியே இருக்குது அந்த சாப்பாட்டுடைய சுவையை நோக்கியே இருக்குது அதனுடைய ருசி அதனுடைய அனுபவம் காரமாக துவர்ப்பாக அப்படின்னு அதனுடைய அனுபவம் எல்லாமே உங்களுக்குள்ள அனுபவமாக்குது பார்த்தீங்களா அது எப்போ நடக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மன சலனமும் இல்லாமல் இந்த மனம் வந்து ஒரு கடந்த காலத்தை நோக்கி போகாமல் அல்லது எதிர்காலத்தை நோக்கி போகாமல் அந்த நிகழ்காலத்தின் இருப்பிலேயே அந்த காரியத்தை செய்கிறது இப்ப இதை வந்து சாஸ்திரம் மிக மிக ஆழமாக சுட்டி காட்டுறது என்ன விஷயம்னா இப்ப எந்த செயலை செய்தாலும் அது நிகழ்காலத்தின் இருப்பிலிருந்து நீங்க செஞ்சு பழகினீங்கன்னா நீங்க அந்த உணர்வோடுதான் இருந்துகிட்டு இருக்கீங்க அந்த உணர்வோடு ஒன்றி தான் அந்த காரியம் செய்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது சாஸ்திரம் அப்ப நம்ம நிகழ்காலத்துல நிச்சயமா இருந்துகிட்டு எந்த ஒரு காரியத்தை செய்யணுமே தவிர ஒரு கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நம்ம யோசிச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யும் அந்த காரியத்திலையும் ஒரு நேர்த்தி இருக்காது காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் உண்டாகாம போயிடும் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இதைத்தான் நம்ம மன ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்றோம் மன ஒருமைப்பாடுங்கிறது என்னன்னா நம்ம எந்த காலத்தை செஞ்சாலும் அதுல ஒருங்கிணைந்து அந்த நிகழ்வுல அந்த இருப்புல இருந்து நம்ம அதை செஞ்சோம்னா அந்த உணர்வோடு ஒன்றி செஞ்சோம்னா அது நமக்கு ஒரு உபயோகமான காரியமாகவும் மாறுவது மட்டும் இல்லாமல் என்னை பிரிக்க முடியாத அந்த இருமைகளற்ற நிலையில் நான் இருக்கிறேன் அதுதான் என்னுடைய இருப்பு அதுதான் என்னுடைய உணர்வுங்கிறத நம்ம அனுபவமாக்க முடியும் அதை நம்ம அப்பியாசமாக நம்முடைய அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சுட்டி காட்டுறேன் ஏன்னா அப்பியாசங்கிறது என்ன ஒரு பயிற்சி ஆனால் அந்த பயிற்சி நம்ம இடம் புதிதாக இப்போ ஏற்பட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரியாலிட்டியை நம்ம மறந்துட்டோம் இதைத்தான் அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொல்லப்படுது அதாவது உண்மையான இந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டு நம்ம போலியான விஷயங்களை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு நம்ம புரிதல் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த உணர்வோட ஒன்றி அந்த நிகழ்காலத்துல அந்த இருப்புல நம்ம அந்த காரியத்தை செய்யும் போது அந்த காரியம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நமக்குள்ள எல்லாமே சரியாக நடக்கும் நம்ம எது நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சரியாக நடக்கும் இதை தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது நமக்கு ஒரு தடை அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி இதுதான் நமக்கு முக்கிய தடையாகவும் அமையடுது ஏன்னா நம்ம வந்து நிகழ்காலத்துல இல்லாம கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலயும் பயணிக்கிறோம் இந்த பயணம் நமக்கு வந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடை அப்படின்னு சுட்டி அப்ப இதெல்லாம் நம்ம முக்கியமா நிகழ்காலத்துல செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கு சகஜ சமாதின்னு நம்ம சுட்டி காட்டுறோம் சகஜ சமாதிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப சாஸ்திரம் வந்து சமாதியை பத்தி பேசும் இப்ப அட்டாங்க யோகமும் கடைசியில் எட்டாவது நிலையில என்ன சொல்ல வருது சமாதியை பத்தி சொல்லுது சமம் ஆதி சமம் கூட்டல் ஆதி அந்த ஆதினா என்ன அந்த ஆதி பொருள் இறைவன் அப்படின்னு அர்த்தம் அந்த ஆதி மூலம் அப்படிங்கிறது என்ன எதை குறிக்குது அப்படின்னா ஒரே பொருள் தான் இருக்குது ஏன்னா இந்த வெட்டவேலி இந்த பிரபஞ்சம் படைப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு பொருள் இருந்ததா தான் ஆதி பொருள் அது என்ன அது வெட்டவெளி அதுல எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட அந்த ஆதியோட நம்ம சமமாகறதுதான் எங்க சமாதி அப்ப சமம் பிளஸ் சமாதி அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயற்கையோட அந்த வெட்ட அந்த அறிவோட அந்த உணர்வு வெளியோட நம்ம ஒன்று இருப்பதுதான் சகஜ சமாதி இப்போ இந்த உணர்வு விலையோட தான் நம்ம ஒன்று இருக்கணும் எப்பயுமே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனால் தெரியல தெரியாம நம்ம என்ன பண்றோம் உணர்வு விலையிலிருந்து விலகி நம்ம உங்கள் உதவாக்கிற விஷயங்கள்ல வந்துட்டதுனால தான் இத்தனை பிரச்சனை நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுறதுக்காக தான் இப்போ மீண்டும் மீண்டும் நம்ம இதை சொல்லிக் கொடுத்து இப்போ இந்த சமாதி நிலைக்கு நம்ம எப்படி போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே அந்த இயல்புல அந்த சகஜத்தில் நம்ம இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம் அது நம்மளுடைய ரியாலிட்டி இப்போ இந்த சமாதி நிலையை பத்தி சாஸ்திரம் சொல்லுது எப்படி சொல்லுது அப்படின்னா இந்த விழிப்பு கனவு தூக்கம் அப்படிங்கிற இந்த மூன்று நிலைகளையும் தாண்டி இப்ப இந்த விழிப்பு நிலைங்கிறது இப்ப நான் எழுந்துட்டு இருக்கேன் இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கேன் இது எனக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு இன்னொன்னு நான் என்ன பண்றேன் இந்த உடம்ப வந்து தூங்க போகும்போது என்ன அறியாம நல்லா தூங்குறேன் ஆழ்ந்த உறக்கத்துல போறேன் அப்ப எனக்கு ஒரு கனவு வருது அந்த கனவு நிலையில ஒரு உலகம் எனக்கு உண்டாயிடுது அங்க வேற உலகம் அங்க வேறு மனிதர்கள் ஆனா இதுல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு அனுபவம் எனக்கு அங்கே நடக்குது இன்னொரு அனுபவம் நடக்குது அதே உறக்கத்துல அது எப்படின்னா ஆள் உறக்கத்துக்குள்ளே போகும்போது எனக்கு இந்த வெளி உலகமும் தெரியல கனவு உலகமும் தெரியல என்ன எனக்கே தெரியாத ஒரு அனுபவம் எனக்கு அங்கே நடக்குது ஆனால் நான் இருக்கிறேனுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அதை நான் உணர முடியாத அந்த நிலையில அந்த மூன்று நிலைக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விழிப்பு கனவு உறக்கம் அப்படிங்கிற மூன்று நிலைகள் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய உணர்வு நிலைக்குள்ள நம்ம போக முடியாது அப்ப இந்த மூன்று நிலைகளையும் தாண்டி தன்னிருப்பில் தன்னில் தானாய் இருக்கின்ற அந்த அற்புத நிலையை தான் இங்க சகஜ நிலை சகஜ சமாதினு நமக்கு சாஸ்திரம் சுட்டி அப்ப இந்த சகஜ சமாதிக்குள்ளதான் நமக்கு என்ட்ராகணும் இதுக்குள்ளதான் நம்ம நுழையணும் அதுதான் நம்ம இயல்பு ஆனா நம்ம அதுக்குள்ள இருந்து ரொம்ப வெகு தூரம் வழியே வந்துட்டதுனால அதை நமக்குள்ள அனுபவத்தை கொண்டு வர முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கு ஏன்னா மனம் பல விஷயங்களை சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால விடுபடவே மாட்டேங்குது எதையாவது ஒன்று மாற்றி மாத்தி ஆராய்ச்சி பண்ணது யோசனை பண்ணது அதை வந்து விட்டுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஒன்று சொல்லி கொடுத்தா அதை கேட்க மாட்டேங்குது இப்படியே மனசு வந்து அதனுடைய போக்கில் நம்மளை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறதுனால நம்ம வெகு தூரம் விலகிருக்கோம் அப்படிங்கிறத எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் இந்த மனதனுடைய சேஷ்டைகள்லாம் நம்ம கிட்ட இருந்து குறைய ஆரம்பிக்கிறோம் அப்போ தானாகவே நான் தான் அதுவாக நமக்குள்ள அனுபவமாகவும் வரும் அந்த உணர்வு நமக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அதுதான் உண்மையை ஞானிகளுடைய நிலை ஞானி அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனா இந்த சாதாரண மக்களுக்கு வந்து இந்த மேலே கூறப்பட்ட இந்த மூன்று விஷயங்களும் அதாவது விழிப்பு கனவு தூக்கம் ஆகிய மூன்று நிலைகளும் உண்மையாவே தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அது வந்து அவங்க அனுபவம் ரியாலிட்டியா பாக்குறதுனால இந்த வெளி உலகத்தையும் இந்த புற உலகத்தை இந்த விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து நம்புறதுனால என்ன ஆயிடுது அவங்களால கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சி கவலைப்பட ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா இந்த புற உலகம் அவங்களுக்கு தோற்ற மாயு தெரியாம இருக்கிறதுனால வந்து போறதுங்கிறது தெரியாம இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறாங்க சிக்கிக்கிறாங்க ஏன்னா எப்படி சிக்கிக்கிறாங்க மனதளவில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மனம்தான் இதை இதை கண்டு பயப்படுது இதை கண்டு சந்தோஷப்படுது இப்போ மனம்தான் இந்த வெளி உலகத்தின் மீது ஆசை வைக்குது இந்த வெளி உலகத்தில் இருக்கிற விஷய சுகங்களில் சிக்கிக்கிட்டு இருக்குது அதில் நல்லது நடந்தால் மகிழ்ச்சி அடையுது கெட்டது நடத்தா துக்கம் அடையுது இப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்குள்ள மனம் இருமைகளில் சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன நடந்துடுது நிகழ்காலத்தில் இருக்க முடியாமல் நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நோக்கிகே பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சாதாரண மனிதர்களால தன்னிருப்பில் இருக்க முடிகிறது இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது அதாவது தண்ணில் தானாய் தன்னியல்பில் ஏன் ஒருவரால் இருக்க முடியல அப்படின்னா இந்த புற விஷயங்களை வந்து நம்ம சாஸ்வதமா பாக்குறதுனாலையும் சத்தியமா நினைக்கிறதுனாலையும் நம்மளால இருக்க முடியல அப்படிங்கிறது சா சாஸ்திரம் நமக்கு உணர்த்துது அதுக்காக பல விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஏன்னா இப்ப இந்த உலகம் உண்மையுன்னு நினைக்கிறியாப்பா நீ தூங்கும் போது இந்த உலகம் எங்க போச்சுன்னு கேள்வி கேட்குது ஏன்னா நம்ம இந்த உலகத்தை வந்து உண்மையானு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால இதில் பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே அற்புதமா தெரியுது இவ்வளவு டெபாசிட் வச்சிருக்கோம்லாம் நம்ம சந்தோஷமாக அதை டெய்லி எண்ணி பார்த்துக்கிறோம் அல்லது கணக்கு பார்த்துக்கிறோம் பாஸ்புக்ல பாத்துக்கிறோம் ஆனால் தூங்கும்போது ஒன்றுமே தெரியுது இல்லையே நல்லா டீப் ஸ்லீப் போயிடுங்க உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா இல்லை உங்க மனைவி மக்கள் தெரியுமா இந்த உலகம் தெரியுமா ஒன்றுமே தெரியல ஆனால் அந்த டீப் ஸ்லீப் போகும்போது இதெல்லாம் காணாமல் போயிடுதுங்கிறது நமக்கு எப்போ புரிய வரணும் இப்போ இது மாதிரி சாஸ்திரங்களை படிக்கும் போது புரிய வருவான் இல்லையா அப்போ புரிய வந்துட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்போ இது ஏதோ ஒரு விளையாட்டை நமக்குள்ள நடந்துகிட்டு இந்த மனதளவில் இதில் எங்கே நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த சிக்கல் இருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு ஒரு ஆர்வமும் ஒரு ஆராய்ச்சியும் நமக்குள்ள எழுந்தாதானே இந்த மனம் வந்து அடுத்த படிநிலைக்கு பயணிக்க முடியும் இப்போ இந்த அஜானத்தில் இருக்கிற மனம் வந்து அறிவு பரிமாணத்தில் இந்த ஆறாம் நிலை பரிமாணமாகிய ஆறாம் அறிவுக்கு வந்தது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அரிதரிது மானிடராய் விரத்தல் அரிதுன்னு சொன்ன மாதிரி இந்த மனித உடல்குள்ளே வந்து இவ்வளோ ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடிய ஒரு பாக்கி நமக்கு கிடைச்சிருக்குது இது மற்ற மிருகங்களோ பறவைகளோ இவ்வளோ புழுப்பூச்சிகளோ செய்யுமா செய்யவே முடியாது நமக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமான்னா கிடையாது ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் மிஷின் மாதிரி வாழை கற்றுக்கிட்டோம் இல்லையா அப்போ நம்ம தினமும் காலையில் எழுந்து பல்ல தொலைக்கிட்டு அவசரமாக குளிச்சுட்டு ஆஃபிஸ் போயிட்டு நைட்டு வந்து டயரில் தூங்கிட்டா நம்ம வாழ்க்கை அன்றைய கோட்டா முடிஞ்சுது இப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா போன காலம் திரும்பி வருமா வராது ஆனால் இன்றைய காலத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம் கடந்த காலத்தை நினச்சி கற்பனைகளை வாழ்கிறோம் அது அப்படி ஆயிடுச்சு இது இப்படி ஆயிடுச்சு அப்படினு நாலைய பேருக்கிட்ட புகார் கொடுக்குறோம் நான் அப்படியெல்லாம் வாழ்ந்தேன் தெரியுமா நான் ஆயிரத்தி அப்படி செஞ்சுட்டு இருந்தேன் இப்படி இருக்கும் அப்படின்னு எதையாவது ஒன்று நமக்குள்ள பெருமை எடுக்கிறோம் இல்லைன்னா இன்னொன்று செய்வோம் என்ன செய்வோம் தெரியுமா எதிர்காலத்தை பற்றி கற்பனை காணுவோம் நான் வந்து எதிர்காலம் இப்படி பெரிய ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட போறேன் நான் அதை பண்ண போறேன் டாக்டர் ஆகிட போறேன் இன்ஜினியர் ஆயிட போறேன் அப்படின்னு எதையோ ஒண்ணு நமக்குள்ள மனதில் ஏற்று வைத்துக்கொண்ட எண்ணுடைய அடிப்படையில அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருப்போம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கிட்ட இருக்கும் ஆனா நிகழ்காலத்தை நம்ம ரசிச்சு ருசிச்சு வாழ்றோம்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இன்றைய காலத்தை நம்ம வாழ தவற விட்டுறோம் இப்ப இன்றைய நம்ம எழுந்தோம் அப்படின்னா இரவு தூங்குறதுக்குள்ள நம்ம என்னென்ன சந்தோஷத்தை அனுபவிச்சோன்னு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சந்தோஷமும் நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம அனுதமும் இயந்திர மாதிரி இயங்குறதுனால நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்குமே தவிர மகிழ்ச்சிங்கிறது இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம தான் அனுபவிக்க நிகழ்காலத்தை தான் தெரியல சாப்பாடு உக்காந்தா கூட அந்த சாப்பாட்டுடைய சுவையை நமக்கு அனுபவிக்க தெரியல நிறைய விஷயங்களை நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியல நிறைய பேர் மனைவி கூட இருக்கும்போது கூட ஆஃபீஸ் இந்த தான் இருப்பாங்க அந்த மனைவியை கூட சந்தோஷம் வச்சுக்க தெரியாத மனிதர்கள் தான் என்ற உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கிறத நான் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன் அவங்க யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு அறியாமையுமே நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த உண்மை அறிவை நமக்குள்ள இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கிற அந்த ஈஸ்வர சக்தியை அந்த ஈஸ்வர சக்தி இயக்குகின்ற அந்த பேரறிவை அந்த பரமாத்மாவை நான் எப்படி அனுபவமாக்கணும் ஏன்னா நானேதான் அது என்னுடைய அனுபவம் இந்த பிரபஞ்சம் அப்ப நான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதை போல இந்த பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எப்ப புரிய வரும் அப்படின்னா நம்ம அந்த நிகழ்வு நின்று பயணிக்கும் போது மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் புரிய வரும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுறேன் ஆனால் பெரும்பாலும் அப்படி என்ன நினச்சுக்கிறாங்கன்னா என்ன செய்தி என்ன ஆக போகிறது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு வந்துடுறாங்க இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரியாதனால என்னமா நம்ம வாழ்கிறோம் நம்ம என்ன செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நம்பிக்கையும் உற்சாகமும் இல்லாமல் வாழும்போது அவங்களுக்கு இது போன்ற வெற்றி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காமையே அது போயிடுது அப்போ நம்ம ஒன்றை சரியா செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நிகழ்காலத்துல அந்த காரியத்தை செய்யணும் சரி இப்போ இந்த காரியத்தை நம்ம அன்றாடம் செய்கிறோம் நிகழ்காலத்துலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறோம் இப்போ இந்த காரியத்தினுடைய பலன் நமக்கு என்ன நல்லதா கெட்டதா அப்படி எதிர்பார்த்து செய்கிறதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் எதிர்பார்த்து செய்யறதுனால தான் பிரச்சனையே வருது அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சாஸ்திரம் சுட்டி காட்டுது நீங்க இந்த பிரபஞ்சத்துல ஒரு அங்கம் உங்களை எதுக்காக அதை உங்களை என்ன நோக்கத்துக்காக இங்கே கொண்டு வந்திருக்குன்னு தெரியாதனால நீங்க ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் அடிப்படையில் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்றீங்க இல்லையா அதுதான் உங்களுக்கு சிக்கல் அப்படிங்கிறத நாட்டிக்க விரும்புறோம் அதற்கு முரண்பாடாக வெற்றி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது தெரிஞ்சுக்கிட்டு பாடல்களாகவும் பாடி இருக்கிறாங்க பாடல்கள் எடுத்து பாருங்க நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லைன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா அப்போ சிலர் சொல்லுவாங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருங்க இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நான் இப்படி மனசுக்குள்ளே வைராக்கியமாக வச்சுட்டேன் அதை நடத்தி காட்டினேன் அது எனக்கு சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ஒரு சிலருக்கு நினைக்கிறது நடக்குது ஒரு சிலருக்கு நினைக்கிறது நடக்கலை இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இங்க உண்மையிலே நினைக்கிறது நடக்குது நினைக்காது நடக்கலைங்கிறதெல்லாம் கூட அந்த இயக்கத்தினுடைய நீதிக்குள்ளே நடக்குதுங்கிறது அவங்க தெரியாதனால இதை நான் செய்கிறேங்கிற அகங்காரமும் அதை நான் செஞ்சு நடக்கலைங்கிற ஒரு புரிதலும் இல்லாமல் தான் நம்ம பயணம் பண்ணுறோம் அப்போ இப்போ இந்த செயல்கள் நம்ம செய்யும் அந்த செயல்களுடைய விளைவுகளும் அந்த பயன்களும் நம்ம அந்த ஈஸ்வர சக்திக்கு உரித்தானதுன்னு எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கிட்ட அதை நம்ம ஒப்படைச்சிருவோம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னோட அந்த ஈஸ்வரனே நான் அந்த ஈஸ்வர சக்தி ஒன்று தனியாக இருந்தால் தான் நான் அதுக்கிட்ட அது கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு இப்போ போன வகுப்புல வந்து அந்த ஈஸ்வரனே நான் சொல்லிட்டு இப்போ இந்த வகுப்புல வந்து நான் செய்கிற இந்த நன்மை தீமைகளை அல்லது நான் செய்கிற காரியங்களை வந்து ஈஸ்வர சக்தி கிட்டே ஒப்படைச்சுன்னு சொல்றீங்களேன் இது ரொம்ப குழப்பமாக இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ இந்த பாடத்தை ரொம்ப இன்னும் கொஞ்சம் டெப்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஈஸ்வர சக்தி என்ன இப்போ ஈஸ்வரன்னா யாருன்னு போய் வரும் இப்போ பொதுவாக இந்த சாஸ்திரத்துல ஒரு முக்கியமான கோட்டை நான் வந்து போன தடவையே போட்டிருந்தேன் செய்யும் செயல்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கடந்த இதில் போட்டுருந்தேன் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இப்போ இந்த பாடத்தை எடுத்து நம்ம ஏற்கனவே படித்தோம் ஈஸ்வரன்னா யாருன்னு படித்தோம் ஈஸ்வரன்னா யாரு முத்தொழில்களை புரிபவன் ஈஸ்வரன் என்ன தொழில் பண்றான் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை புரிகின்ற சக்தி தான் ஈஸ்வர சக்தி இப்போ நம்ம உருவகப்படுத்திக்கிட்ட கடவுள் இங்க மறந்துருங்க ஈஸ்வர சக்தினு நீங்க என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஏதோ பனிமலையில் ஒரு கடவுள் படுத்தி இருப்பாரு அல்லது பார்க் கடலில் ஒரு கடவுள் பள்ளி கொண்டிருப்பாரு அவர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நீங்க நினைச்சிக்க கூடாது இதெல்லாம் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ ஈஸ்வர சக்தி நமக்குள்ள இருக்கிற சக்தி அது இந்த பிரபஞ்சம் பூரா பரவி இருக்குது அது பல்வேறு பரிமாணத்தில் பயணிக்குது அதனுடைய ஆற்றல்கள் ஒரு ஆற்றலிருந்து வேறு ஆற்றலாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் என்னுடைய பங்கு என்னங்கிற அந்த பர்டிகுலர் வேலையை மட்டும்தான் நான் செய்யணும் மற்ற வேலைகள்லாம் அது பார்த்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த நிலையில் இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நமக்கு வேறாக ஈஸ்வர சக்தி இல்லை அந்த ஈஸ்வர சக்தியில் நான் ஒரு அங்கங்கிறத புரிஞ்சிக்கிட்டு எப்படி இந்த முழுமையான இந்த காரியத்தை சக்தி கிட்ட நான் ஒப்படைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கவனமாக கேளுங்க இப்போ ஒரு சின்ன உதாரணத்தோடு இதை புரிய வைக்க விரும்புகிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லா வீட்லையும் பெண்கள் வந்து சமைக்கிறாங்க சமையல் செய்கிறாங்க ஏன்னா எல்லா சாப்பாடு விஷயத்தான் பேசணும் ஏன்னா நம்ம அன்றாட நிகழ்வில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் இல்லையாது அதை வச்சியா என்ன தான் அடுத்த கொடுக்க விரும்புகிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் போய் அந்த சாப்பாட்டு முன்னாடி சாப்பாடு உக்காடுறோம் சாப்பாடு உட்கார்ந்த உடனே அந்த சாப்பாட்டை நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த சாப்பாட்டை பார்த்த உடனே நமக்கு என்ன பண்ணுது லவ் லபுக்க அள்ளி வாயில போட தான் தோணுதே தவிர அந்த சாப்பாடு எப்படி தயாராச்சு நம்ம கொஞ்சமாவது செஞ்சுச்சு பார்த்தோமா யோசனை பண்ணி பாருங்க இப்போ இந்த சாப்பாடு தயாராவதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்களேன் அது எப்படி தெரியுமா இருந்திருக்கும் அந்த சாப்பாடு ரெடியாகிறதுக்கு முன்னாடி வானலியில வருபட்டு இருக்கோம் சாப்பாடு வேக வைக்கப்பட்டு கொண்டிருக்கோம் காய்கறிகள் தாளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ரெடி ஆகிறதுக்கு நடந்துட்டு இருக்குது என்ன நடந்துட்டு இருக்குது வானலியில இருக்குது தாளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சாப்பாடு வேக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சரி இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே காய்கறிகள் கழுவப்பட்டு நறுக்கட்டு சுத்தம் செய்யப்பட்டு இருக்கிறதுக்க மாட்டோம் அதை கழுவுவோம் அதுல நறுக்குவோம் அதுக்கு முன்னாடி அது எங்க இருந்தது அந்த காய்கறி இப்ப நம்ம என்ன காய்கறி சமைக்கணும் இதையெல்லாம் தீர்மானிக்க பண்றோம் இல்ல இன்னைக்கு வெண்டக்காய் சமைக்கலாமா இல்ல பாவக்காய் சமைக்கலாமா அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றோம்ல அப்ப அது எங்க இருந்தது நமக்குள்ள என்ன சமைக்கலாம் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது அந்த தாய்மார்களுடைய மனதுல ஒரு எண்ணமாக இருந்தது ஒரு சிந்தனையாக இருந்தது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன்னா ஒரு பொருள் இங்க படைக்கப்படுவதற்கு முன்னாடி அது ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்ப புரியுதோ அப்ப என்னிருந்து வெளிப்பட்டதுதான் இங்க வெளியே வருது பொருளாக வருது ஏன்னா குணம் குணத்தில் பிரவர்த்திக்கின்றன எனக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகுது இன்னைக்கு வந்து வெண்டக்கா செய்ய போறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டான உடனே அந்த வெண்டைக்காயை வாங்கிட்டு வந்து அதை அறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி அதை தாளிச்சு சமைச்சு கொண்டு வந்து முன்னாடி வச்ச உடனே நம்மளவக்கில் அப்டினு அள்ளி போடுற காரியத்தை தான் செய்யறோமே தவிர அந்த சமையலுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுங்கிறத நீங்க கொஞ்சம் டெப்த்துல போய் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது அந்த தாய்மையினுடைய எண்ணமாக இருந்தது நமக்கு சமைச்சு போடக்கூடிய அந்த தாயினுடைய எண்ணமாக இருந்ததுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது உண்மையா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க அப்ப அந்த உணவு தயாராததற்கு முன்பு அது ஒரு எண்ணம் மட்டுமே இப்போ இந்த சிந்தனை சக்தி தான் இந்த படைக்கும் சக்தியை தான் இங்கே நான் ஈஸ்வரன்னு சுட்டி காட்டுறேன் இப்போ ஈஸ்வரனா வேற யாரும் கிடையாது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில்களை புரிகின்றவன் அப்படின்னு பொதுப்படியாக நீங்கள் எடுத்துக்கிட்டா இங்கே ஒரு படைப்பு உருவாவதற்கு முன்னாடி அந்த சக்தி என்னவாக இருந்தது ஒரு எண்ணமாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு புரியும் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்குள்ள புரிய வரும் அப்போ அந்த சக்தி யாரிடம் இருக்குது அந்த எண்ணம் யார் இடத்துல இருந்து எழுந்திருக்கிறது என்னிடத்துல இருந்து தானே எழுந்திருக்கிறது நான் தானே அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறேன் அப்ப அப்படிப்பட்ட நான் யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஈஸ்வரனும் நான் தான் அப்படிங்கிறது அப்ப இப்ப என்ன எழுந்த அந்த எண்ணம் எனக்கு என்ன காரியத்தை செய்ய சொல்றதோ அந்த காரியத்தை செய்யறேன் அது எண்ணமாக எப்ப வெளிப்பட்டு அது ஒரு காரியமாக நடந்து முடிந்ததோ அப்ப அந்த செயலும் அந்த செயல் பலன்களும் யாருக்கு உரித்தானது அந்த ஈஸ்வரனுக்கே உரித்தானது அப்படிங்கறதான் நம்ம இங்க புரிய வைக்க விரும்புறோம் ஏன்னா அதை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ இது என்னுடைய காரியம்ங்கிற அந்த அகங்கார மமகாரத்துக்குள்ளே நமக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது ஏன்னா இந்த அகம்பாவம் எப்போ வருது நான் செய்கிறேன் இது என்னுடைய இதுங்கிற போது தான் இந்த அகம்பாவமும் நமக்குள்ள நான் மமகாரமும் உண்டாயிடுது அப்போ அது வந்து ஈஸ்வர சக்தியினுடைய இயக்கம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது எப்போ புரிஞ்சுட்டாலும் அப்போ அது ஆனந்தமாக அதை அப்படியே அக்செப்டன்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு புரிய வரும் அப்போ நல்லா யோசிப்பாருங்க நீங்கள் செய்கிற செயல்கள் என்னவாக இருக்கிறது அந்த செயலினுடைய செயல் எப்படி எப்படிப்பட்டது அந்த செயலினுடைய முந்தைய நிலை என்னவா இருந்தது அந்த சிந்தனையை தூண்டியது யார் அந்த சிந்தனையை வழி யார் அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அத்தனையும் அந்த படைக்கும் சக்தியின் வெளிப்பாடு தான் உங்களுக்கு புரிய வரும் அப்ப நாம யார் நான் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் எனக்குள்ள இருந்து மலருது நடக்குது இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு ஆனா இது இத்தனை எங்கிருந்து நடக்குது இந்த உடல் மனம் அப்படிங்கிற கருவியின் மூலமாக நடக்குது ஆனா ஒரு அறிவு தேவைப்படுது இல்லையா சமைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அறிவு நமக்கு அந்த அறிவு இந்த உணர்வு இது எல்லாம் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு எப்ப புரியுதோ அப்ப நானுங்கிறது இங்க ஒண்ணு இல்லாம போயிடும் ஏன்னா இங்க நானுங்கிறது இந்த உடலோ மனமோ கிடையாது இந்த நான் இந்த உடல் மனம் அப்பாற்பட்ட உணர்வு பேர் அறிவு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அப்ப நம்மளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் ஒரு ஆனந்த நிலைப்பாடாக இருக்கும் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து விலகி ஒரு பெரிய நிலைக்குள்ள நம்ம வந்துட்டது நமக்கு அனுபவம் ஆனா இந்த உடலும் மனமும் நமக்கு ஒரு கருவிதாங்கிறது புரிய வந்துடும் ஏன்னா அந்த உணர்வு இந்த காரியத்தை செய்யறதுக்காக ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றுவதற்காக இந்த கருவியை கையாளுகிறதுன்னு நமக்கு புரிய வரும் இப்ப நம்ம ஏற்கனவே பாடத்திட்டங்களை பார்த்தது போலதான் ஒரு மின்சார சக்தி என்னமோ மின்சார சக்தி தான் அந்த மின்சார சக்தி எடுத்து பல்புக்குள்ள கொடுத்தா வெளிச்சமாகவும் ஒரு ரேடியோக்குள்ள மாறுது இல்லையா நடக்குது அதுக்கு ஒரு கருவியாக இருக்குது ஆனால் மின்சார சக்தி பொதுவாக மின்சார சக்தியாகவே இருக்கிறது என்பது போல இந்த பரிணமிக்குதுன்னா உடல்களுடைய தன்மையை பொறுத்து பலவராக பரிணமிக்கிறது அப்படிங்கிறது அப்ப இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய எண்ணங்களாக எழுந்த ஒன்றுதான் படைத்து அனுபவித்து அளிக்கும் சக்தியாக இருக்கின்றது அதுவே ஈஸ்வரன் அதுதான் ஈஸ்வர சக்தி அப்படின்றத தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்க இந்த அடிப்படையில பார்த்தா இப்ப எந்த காரியம் நம்ம செய்கிறோம் ஒரு புத்தகம் எழுதும் ஆசிரியராக இருக்கட்டும் இசை அமைக்கும் இசை அமைப்பாளராக இருக்கட்டும் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற அறிவியல் அறிஞர்களாக இருக்கட்டும் அல்லது சமையல் செய்யக்கூடிய ஒரு சமையல்காரராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒன்று செய்வதற்கு முன்னால் அதை பற்றிய எண்ணம் அல்லது செய்யும் சிந்தனை அந்த ஆற்றல் இருக்கிறது இல்லையா அது அந்த படைப்பும் திறனாகிய ஈஸ்வரனுடையது அப்படிங்கிறது நன்கு புரிய அப்ப அந்த ஈஸ்வரனுக்கு அந்த செயலினுடைய அத்தனை பலன்களையும் நாம் இங்கே அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வெள்ள தெளிவாக புரிய இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது நமக்கு இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஒரு கருவியாக வச்சு கையாண்டு கொண்டிருக்கிறது அது ஒரு பிரத்யேக ஆற்றல் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப நான் வந்து எதை அர்ப்பணம் பண்றேன் என்னுடைய செயல்களையும் என்னுடைய பலன்களையும் நான் அந்த ஈஸ்வர சக்திக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கொள்ள முடியும் இல்லையா நான் அந்த ஈஸ்வர சக்தியினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு நான் என்னன்னே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா அப்படி நான் புரிஞ்சுக்கும் போது நமக்கு என்ன பண்ண முடியும் நமக்கு புற விஷயங்கள் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பும் ஒரு ஆசையோ நம்ம விட்டு தானாகவே விலகும் அப்படிங்கிறதா கடந்த பாடத்துல நம்ம பார்த்தோம் அப்ப இப்ப நல்லா பாருங்க நம் காரியம் செய்யும் போது நான் இதை செய்கிறேன் இந்த பலனி எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு செய்யும் போது அங்கு நான்கிற ஒரு அகந்த நம்ம மேலோங்கி நிற்கும் இப்ப இந்த நான் என்ற அகம்ப உண்மையிலே கெடுதலாம் அது அந்த ஈகோ வந்து நமக்கு நான் இல்லையா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மனதளவில இருக்கிற ஈகோ வந்து தம்முடைய உண்மைத்தன்மையை நமக்கு காட்டி கொடுக்காது ஏன்னா அது வந்து மனம் வந்து தன்னைத்தானே இதை நான் செய்கிறேன் இது என்னுடைய இது அப்படின்னு ஒரு அகம்பாவத்தை ஏற்றுக்குது ஏன்னா அது அந்த ஈஸ்வர சக்தியை விட்டு விலகி தன்னுடைய காரியமாக பாக்கிறதுனால அந்த அகம்பாவம் வந்துடுது அந்த அடிப்படையில வந்து நம்ம என்ன பண்றோம் அறியாமையில் இருக்கிறோம் ஆனால் எப்போ அந்த ஈஸ்வர சக்தி தான் இதெல்லாம் செய்யுது அப்படிங்கும் அந்த உண்மையான நான் யார் அப்படின்னு நமக்குள்ள புரிய வந்துடும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ இங்கே நமக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னா இந்த மனமும் உடலும் நான் என்று கருதி கொண்டு அதை நான்ங்கிற அகம்பாவத்தில் செய்யும் போது தான் நமக்கு தடையாக மாறுது அப்போ இந்த நான் என்பது என்ன அப்படின்னு நல்லா தேடி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே நீங்க விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மீது ஏற்றி வைத்துக்கொண்ட எண்ணங்கள் தான் நான் அப்படிங்கிறது புரியும் ஏன்னா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க வெளி உலகத்தில் இருக்கிறவங்கல்லா நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் நம்ம படித்த புத்தகங்கள் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் நமக்குள்ள திணிச்ச விஷயங்கள் இருக்கு பாருங்க அந்த தொகுப்பு தான் இப்ப நானுங்கிற ஒரு அகங்காரமா ஒரு அகம்பாவமாக நமக்குள்ளே நின்றுகிட்டு இருக்கு இப்ப இதெல்லாம் வெளியிருந்து புறத்திலிருந்து திணிக்கப்பட்ட விஷயங்கள் விசய சுகங்கள் இதுல உண்டான நான் என்ன ஆயிடுதுன்னா நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எனக்குள்ள ஒரு அகம்பாவத்தை உருவாக்கிக்கிட்டு நானுங்கிற இந்த ஈகோவில் சிக்கிக்கிட்டு சீரழியுது அப்ப இந்த விஷயம் உண்மையான நான் அல்ல இதையெல்லாம் வழி அந்த ஒரு மகாசக்தி ஒரு ஈஸ்வர சக்தி தான் உண்மையிலேயே நான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது இப்ப இந்த அகங்கார நான் உங்களை விட்டு விலகி அந்த உண்மை தன்மை உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும் பாத்தீங்களா அப்பதான் இந்த போலியான நான் நம்ம விட்டு விலகி அற்புதமான அந்த உயரிய உணர்வு நமக்கு அனுபவமாகும் அப்படின்னு நீங்க புரிய வைக்க விரும்புறேன் இப்ப இன்னொரு உதாரணத்துல கூட நம்ம புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கலாம் இந்த விஷயத்த இப்போ இந்த போலியான நான் எப்படி தெரியுமா இருக்குது ஒரு கண்ணாடி மாதிரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ எப்படி கலர் கண்ணாடினா கண் கண்ணாடியில் நீங்கள் ஒரு சிகப்பு கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை பாருங்களேன் இந்த உலகம் வந்து அதெல்லாம் சிகப்பு கலராக தெரியும் இல்லை ஒரு பச்சை கலர் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை பாருங்க எல்லாம் பச்சை கலராக தெரியும் இப்போ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சில விஷயங்களை ஏற்றி வச்சுட்டு இருக்கோம் நான் டாக்டர் நான் என்ஜினியர் நான் வழக்கறிஞர் அப்படின்னு நமக்குள்ள ஒரு விஷயங்களை ஏற்றி அதுதான் என்னுடைய இயல்பு அதுதான் என்னுடைய சொருபம் நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க இந்த நான் அந்த உண்மை நாணை அறிவதற்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஏன்னா இதெல்லாம் புறத்திலிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட புற விஷயங்கள் இது வந்து உண்மை கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து போறது இப்ப ஒரு டாக்டர்னா அப்படியே சாஸ்வதமா இருக்காரா மற்றவர்களுக்கெல்லாம் மருத்துவம் செய்யக்கூடியவர் தான் எல்லா நோயாளிகளையும் காப்பாத்தக்கூடியவர் தான் ஆனா தன்னுடைய உடம்பு அவரால் காப்பாத்திக்க முடியலையில ஒரு நாள் அவரும் இல்லாம தானே அப்போ இங்க வந்து போற இந்த விஷயமா நான் அப்போ இதுக்கு அப்பாற்பட்ட உண்மையான நான் யார் அப்படின்னு தெரிஞ்சிட்டா இங்க இந்த டாக்டர் என்ஜினியர் இந்த வழக்கறிஞருங்கிற அந்த அகங்காரம் எல்லாம் தானாகவே இல்லாம போயிடும் ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பதவி படிப்பு தன்னுடைய பிறப்பு இந்த அடிப்படையில் தன்னை பெரிய ஆளா கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கடவுள் தன்மைக்குள்ள போகாமையே காலம் கழிக்கிறாங்க பாருங்க இவங்களைத்தான் அஜ்ஞானிகள் அறிவற்றவர்கள்னு சாஸ்திரம் ரொம்ப தூரம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கு அப்ப அந்த நமக்குள்ள வரணும் அப்ப அந்த கண் கண்ணாடிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம எப்படி கண்ணாடியை நீக்குனா இந்த உண்மையான உலகம் நமக்கு தெரியுமோ அந்த பச்சை கண்ணாடி நீக்கின உடனே அந்த பச்சை நிறம் மாறி இயல்பான நிறங்கள் எல்லாம் தெரிய வருதோ அந்த உலகத்தினுடைய உண்மை தன்மை நமக்கு புரிய வருதோ அப்படிப்பட்ட உண்மை நான் நமக்கு இந்த அறியாமைகள் அகழும்போது நமக்குள்ள புரிய வரும் அப்படிங்கறதுதான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன் அப்ப அந்த உண்மையை நான் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம அனுபவமாக்குறதுக்கு நமக்கு எது தடையாக இருக்கிறதுனா நம் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பெரும்பாலான நாமளே இதான் நான் அப்படின்னு மோல்டு செய்து கொண்ட ஒரு விஷய சுகமும் நமக்கு தடாக இருக்கிறது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப நான் செய்கிறேன் இது என்னுடைய முயற்சி இது என்னுடைய வலிமை அப்படின்னு நினைக்காம இது எல்லாமே அந்த ஈஸ்வர சக்தியின் வெளிப்பாடு அது நினைச்சு அது நல்லது செய்தோ கெட்டது செய்தோ எல்லாமே அந்த ஈஸ்வர சக்தியே சாரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த ஈஸ்வர சக்திக்கே நம்ம விட்டு விடுறதுதான் இந்த ஈஸ்வர அர்ப்பணம்னு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது ஈஸ்வர்ப்பணம்னு ஏன் சொல்லுது அப்படின்னா நீ எதை செய்தாலும் அது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்துவிடு அப்படின்னு சொல்லுது அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க தூண்டியது யார் அந்த சிந்தனை அந்த ஈஸ்வர சக்தியினுடைய அற்புதங்கள் உங்களுக்கு புரிய வரும் ஐயா நீங்க பேசுறது ஒண்ணு கேட்கல யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க கேக்குதுங்களா நான் பேசுறது இப்ப கேக்குதுங்க ஐயா ஒரு கால் வந்து கட்டாய சக்தம் அந்த ஆற்றல் வந்து வேறொரு ஆற்றலாக செஞ்சிட்டு இருக்கு அது ஒரு ஆற்றல் இருந்து இன்னொரு ஆற்றலாக மாறிக்கிட்டே இருக்குது அந்த ஆற்றலை நம்ம ஆக்கவோ அழியவோ முடியாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு காரியமும் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு இசைக்கலைஞனா இருந்து அந்த இசையின் மூலமாக ஒரு நாதத்தை கொண்டு வர்றோம் இப்போ ஒரு வீணைன்னு ஒரு இசைக்கருவி எடுத்துக்கிட்டு அந்த வீணையிலிருந்து நம்ம ஒரு இசையை வெளிப்படுத்தணும்னு வச்சுக்கிங்களேன் அந்த இசை எங்கிருந்து வருது அந்த வீணையிலிருந்து வருதா இல்லை அந்த இசையை மீட்டக்கூடிய இசைக்கலைஞனுடைய விரலிலிருந்து வருதா இல்லை அந்த இசைக்கலைஞன் மூலமாக தான் அது வெளிவருதான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூன்றுமே கிடையாது அந்த கலைஞனுக்கு அந்த இசை ஞானம் அவன் அறிவிலிருந்து வரவில்லை அது அவன் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களிலிருந்து வரவில்லை அந்த மெய்ப்பொருளிலிருந்து அது வெளிப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் ஏன்னா இங்கே ஒவ்வொரு ஞானமும் புறத்திலிருந்து வர்றது கிடையாது உள்ள அகத்திலிருந்து வெளிப்படுறது அதுக்குண்டான கருவியாக இந்த உடலை இது அப்படி கையாளும் வெளியே ஒரு கருவி அதுவே படைக்குது அந்த கருவிக்கு தேவையான இசை நுட்பத்தை அதுவே உள்ளிருந்து அறிவாக கொடுக்குது அப்போ அந்த அறிவின் மூலமாக அந்த இசை வெளிப்படுது அந்த இசையை அதுவே அனுபவமாக்குது அப்ப எப்படிப்பட்ட இந்த குணங்கள் வந்து பிரவீர்த்திக்கின்றன பாருங்க குணங்கள் குணங்களில் பிரவீர்த்திக்கின்றனங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்ப இங்க என் செயல் ஆகிறது ஒண்ணுமே இல்லை எல்லாமே அந்த ஈஸ்வரனுடைய வெளிப்பாடுங்கிறது இன்னும் தெல்ல புரியும் அப்படி புரிஞ்சு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது அவனுடைய செயல் இது இவனுடைய செயல் அப்படிங்கிற அந்த இனிமைகள் நம்மளை விட்டு விலகி போயிடும் அப்ப அவன் அதை செய்யறானே அவன் உயர்ந்தவன் இவன் இதை செய்யறானே இவன் தாழ்ந்தவன் அப்படிங்குற அந்த இருமைகளும் நம்மளை விட்டு விலகி போயிடும் அப்ப இந்த இருமைகள் எப்ப இல்லாம போகுதோ அப்போ அந்த ஒருமை தன்மையில் அந்த இறைத்தன்மையில் நாம இருக்கிறது நமக்கு அனுபவம் ஆகும் இந்த அனுபவம் இங்க சகஜ நிலை சகஜ சமாதி அப்படின்னு சுட்டி காட்டப்படுது ஏன்னா இங்க மகான்கள் அப்படிதான் இருக்கிறாங்க ஞானிகளும் மகான்களும் தன்னிலையை தாண்டிந்து தன்னில் தானாய் தன்மயமாய் இருக்கக்கூடிய அந்த சகஜ நிலையை நம்ம இங்க சகஜ சமாதி அப்படின்னு சுட்டி காட்டுறோம் சாஸ்திரமும் அந்த இறுதி நிலையாக அதைத்தான் சுட்டி காட்டுது அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க அதுதான் நம்முடைய ரியாலிட்டி அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க அப்ப இது மாதிரிதான் நம்முடைய படைப்புகள் எல்லாமே ஈஸ்வர சக்தியின் வெளிப்பாடு அதை நம்ம அந்த ஈஸ்வர சக்திக்கே அர்ப்பணித்து விட வேண்டும் அப்படிங்கறத நம்ம தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படி பண்ணா நமக்கு என்ன அப்படின்னா இப்ப இந்த வினை பயன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கர்மா தேரி இப்ப நம்ம சாஸ்திரத்துக்குள்ள வரும்போது நமக்கு கர்மா தேர் இருக்கு பிராரப்தம் ஆகாமியம் சஞ்சீதம் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் யாருக்கு அஜ்ஞானிக்குதான் ஏன்னா அவனுக்கு தான் இந்த மூன்று விஷயங்களும் அவன் நான் செய்கிறேன் இது என்னுடைய அகங்காரம் அமங்காரத்துக்குள்ள வரும்போது சிக்கிறான் ஆனா எப்ப நான் என்னுடைய உண்மை தன் உணர்ந்து கொண்டு இது எல்லாம் ஈஸ்வர காரியம் ஈஸ்வர சக்தியினுடைய ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக இங்க பரிணமித்துக் கொண்டிருக்கிறது அதுல இந்த உடலும் மனமும் ஒரு அங்கம் ஆனால் இந்த உடலோ மனமோ நானும் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உடல்களும் சமஷ்டி உடல்களும் அந்த ஈஸ்வர சக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இப்போ தனித்த உடலாகிய இந்த உடல் நானா இந்த மனம் நானா அப்படிங்கிற கேள்விக்கும் அங்கே இடம் இல்லை அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கும் போது இப்போ புண்ணியம் யாருக்கு இப்போ நான் செய்கிற செயலில் இது பாவம் இது புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இல்லாமையே போயிடும் அப்போ அங்கேயும் அந்த இருமைகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்குள்ள நடக்கிறது நம்ம அனுபவமாக்கலாம் அப்ப அந்த அனுபவம் தான் அந்த பேரானந்த நிலைக்கும் அந்த பேரறிவு நிலைக்கும் நமக்கு அனுபவத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அப்ப இங்க ஆசைகள் விடுறது ஆசையற்ற நிலை அப்படிங்கறதெல்லாம் இறைவனை அறிவதற்கு ஆசைதான் தடையாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தா கூட இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களை நம்ம ரொம்ப தெல்ல தெளிவா போய் பார்த்தா என்ன புரிய வருது இந்த ஆசைப்படுறதோ இந்த ஆசையை அனுபவமாக்குறதோ அந்த ஆசையினுடைய அத்தனை அம்சங்களும் அந்த ஈஸ்வர சக்தியை சார்ந்து இருக்கிறதுனால இங்க நான்கிறது ஒண்ணுமே இல்லை அப்ப இங்க ஆசைப்படுறதா அந்த அனுபவமாக்குறத அந்த செயல்களை செய்யறதா அதுதான் அப்படின்னு தெரிஞ்சிட்டா இங்க நாம என்ன பண்ணுவோம் சும்மா இருக்கிற நிலைதான் சும்மா இருக்கிறதுனா என்ன உடம்புல உள்ள வேலை செய்யாம இருக்கிறதுல ஏன்னா ஈஸ்வர சக்தியுடைய இயக்கம் வந்து உடம்புல ஏற்று இருக்கும் இப்ப நீங்க சாப்பிடாம இருந்தாலும் ரத்தம் மஜ்ஜை எலும்பெல்லாம் உள்ள அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா திருப்பி சாப்பாடு கொடுத்தா அது வளரும் இல்லைன்னா அது அப்படியே சுருங்கி சுண்டி போய் இந்த உடம்பு போயிடும் அப்ப அது மாதிரி மாற்றங்கள் நடக்கக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் வந்து இது என்னுடையதல்ல எல்லாம் அதனுடைய செயல் அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட நம்மளோ டோட்டலாக இந்த உடலையும் மனசையும் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த உடலும் மனமும் எப்போ இல்லாம போகுதோ அப்போ அங்கே இருப்பது யார் இறைவன் மட்டும்தான் அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ நான் வந்து இறைவனுக்கு வேறாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இருமை நமக்கு எப்போ வருது அப்படின்னா இந்த உடல் மனம் நான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வந்துடுது அப்புறம் இந்த உடலுக்கு தேவையான சில பயிற்சிகளும் இந்த மனதுக்கு தேவையான சில பயிற்சிகளும் தனியாக தேவைப்படுது அப்ப இந்த பயிற்சிகள் வாயிலாக நாம அடைந்த அந்த பலன்கள் வந்து யாருக்கு உரித்தானது எனவே உரித்தானதுன்னு நினைக்கும் போது அதனுடைய சாதக பாதங்களோட நன்மை தீமைகளும் எனக்கே பாதிக்குது ஆனா எப்ப நாம இந்த மாதிரி பாடத்திட்டங்களை படித்து புரிந்து இங்க எல்லாமே ஈஸ்வர சக்தியினுடைய இயக்கம்னு தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ இங்க என் செயலாவது ஒன்றுமில்லை எல்லாம் நின் செயலே என அறியப்பட்டேன் அப்படின்னு மணிவாசக பெருமானுடைய பாடலும் தெல்ல தெளிவாக புரிய வரும் அப்படி எப்ப புரியுதோ அப்போ இப்படிப்பட்ட ஆசைகள் அதன் செயல்கள் அந்த செயல்களால் உண்டான அனுபவங்கள் அதிலிருந்து எழுகின்ற எதிர்கால வாழ்விற்கான விதை என எல்லா எண்ணங்களும் நம்மை விட்டு தானாக நீங்கி போயிடும் இல்லைன்னா என்ன ஆகும் அது பூரா ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு நமக்கு பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்தை நமக்கு கொடுத்துடும் ஏன்னா இது நான் எனது என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் அமகாரத்துக்குள்ள நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணிடும் அந்த ஆசைகள் வாயிலாக விளைந்த செயல்கள் அந்த செயல்கள் வாயிலாக நடந்த செயல் பலன்கள் எல்லாத்துக்கும் நமக்கு அனுபவத்தை கொடுத்துரும் அப்ப அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கும் போது அதனுடைய சாதக பாதங்களுக்கு நம்ம பாதிக்கப்படும் போது அது பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை நமக்கு சுற்ற வச்சிடும் அப்ப எப்ப இது எல்லாம் நம்ம செயல் இல்லை அப்படின்னு நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப இந்த பிறவி சக்கரமாகிய இந்த சம்சார சக்கரத்துல இருந்து நம்ம விடுபடுறது எப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்ன வழின்னு கேட்டீங்கன்னா செயல்கிறது அனைத்தும் ஈஸ்வர சக்தியிலிருந்து விளைந்தது அந்த செயல்களின் பலன்களும் அந்த ஈஸ்வர சக்திக்கு உரித்தானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது இத்தனை கஷ்டங்களும் நம்ம ஒட்டுமொத்தமாக விடுபட்டு விட முடியும் அதை விட்டு நம்ம தனித்தனியா ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து விடுபட பார்த்தோம்னா அது எத்தனை பிறகு எடுத்தாலும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்போ இதை நல்ல கவனத்தில் நீங்க வச்சுக்கணும் இப்போ இதை புரிந்து நமக்கு ஆசைகள் கரும வினைகள் வினை பயன்கள் அந்த வினையின் விளைவுகள் என்று எதுவுமே நம்மை பாதிக்காது அப்படிங்கிறது புரிய வரும் இந்த நிலையைத்தான் நம்ம ஈஸ்வரனுக்கு வேறானவர்கள் அல்ல அப்படிங்கிறது நல்ல தெளிவாக நமக்கு இன்னும் புரிய வந்துடும் ஏன்னா இதெல்லாம் யாருக்கு புரியணும் இந்த மனசுக்கு தான் புரியணும் ஏன்னா இந்த மனசுதான் என்ன பண்ணுது நிறைய விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரர் சத்தியிலிருந்து விலகி தன்னை வேறாக பாவித்து கொண்டிருக்கிறது அந்த பாவனைக்கு பேர் தான் அகம்பாவம் சொல்றோம் இப்ப அகம்ங்கிற அகம்னா நான் அப்ப அந்த பாவனை நான் நான் செய்கிறேன் நான் நான் அப்படின்னு என்னத்தானே அது மேல ஏத்தி வச்சுக்கிட்டு பாருங்க அந்த மனசு அந்த அகம்பாவம் வந்து இல்லாம போகும் இந்த நாம் வந்து இந்த ஈஸ்வரனுக்கு வேறானவர்கள் அல்ல அந்த ஆதி ஆகிய அதனுடன் நம் சமமாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய சமாதி நிலை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரியும் அப்ப நானே ஈஸ்வரனுங்கிறது சும்மா மனதளவுல எண்ணமாக ஏற்றி வைத்துக் கொள்றதல்ல ஈஸ்வரன் இப்ப அகம் பிரம்மாஷ்மிங்கிற ஒரு விஷயத்த படிச்ச உடனே இப்ப நானே பிரம்மணும் மனசுல சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ இல்ல இந்த மொத்த பிரபஞ்சமும் சமஷ்டி உடலாக நான் தான் இருக்கிறேன் நான் தான் ஈஸ்வரன் சொல்லிட்டு மனதளவுல சொல்லிட்டு இருக்கிறதோ இங்க வந்து ஈஸ்வரத்தன்மையை அடைந்துட முடியாது பிரம்மமாக மாறிட முடியாது அது நமக்கு எப்ப அனுபவம் ஆகும் அப்படின்னா இது போன்ற புரிதலும் இது போன்ற நடைமுறை விஷயங்களையும் நாம் உற்று நோக்கும் போது அந்த நிகழ்வுல பயணிக்கும் நமக்கு அனுபவம் ஆகும் ஏன்னா இங்க எல்லாமே என்னுடைய இயக்கம்தான் இந்த இயக்கத்துல இந்த உடலும் கருவியும் ஒரு அங்கம் இந்த உடலும் கருவியுமா நான் இந்த தனிப்பட்ட ராமசாமி குப்புசாமியா நான் கமலா விமலாவா நான் இல்லையே அப்பாற்பட்ட நான் எப்பயும் இருக்கக்கூடியவன் அல்லவா அப்ப இந்த உடல் எனக்கு இல்லாத பொழுதும் நான் இருந்திருக்கிறேன் ஒரு நாள் இந்த உடம்பு நம்மளை விட்டு போனாலும் நான் இருப்பேன் அப்ப அப்படிப்பட்ட நான் யார் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது அப்படிப்பட்ட நான் அந்த ஈஸ்வர சக்தி அந்த உணர்வுன்னு உங்களுக்குள்ள புரிய வரும் அப்ப அதை நாம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ இந்த உடம்புல இருந்தே நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ நமக்குள்ள மலரும் பாருங்க அதுதான் அழற்ற ஞானம் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த சிறிய அறிவு தான் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட பேரறிவை வெளிப்படுத்தக்கூடிய அறிவாக இருக்கிறது இதுக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு கிணத்து தண்ணி அல்லது ஒரு போர் வாட்டரை நீங்கள் தண்ணி வெளியெடுக்கணும்னு வச்சுக்கிங்களேன் இப்போ நீங்கள் அந்த போர் வாட்ரு தண்ணி ஒரு நூறு அடி ஒரு எண்பது அடி நீங்கள் போர் போட்ட உடனே தண்ணி வந்துடும் ஆனால் அந்த தண்ணி உடனே மேலே வந்துடுமா கண்டிப்பாக வராது அதுக்கு மோட்ரு வச்சு தான் அந்த தண்ணி நம்ம வெளியே எடுக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்காக ஒரு சப்மர்சிபிள் மோட்ரு உள்ளே போட்டுட்டு அந்த மோட்ரு சுவிட்சி ஆன் பண்ணிவிட்டு உடனே தண்ணி வெளியே வந்துருமா அப்போவும் கண்டிப்பாக வராது ஏன் சொல்லுங்கள் வெளியே தண்ணி கொஞ்சம் உள்ளே ஊற்றணும் அந்த மோட்ருக்கு அந்த புட்பால் வரைக்கும் அந்த தண்ணியை ஊத்துனாதான் வெளியிருந்த தண்ணி அந்த ஃபுட்பால் லெவலுக்கு கொடுத்தோம்னா தான் அந்த உள்ள இருக்கிற தண்ணி வந்து அந்த மோட்டர் வழியா வெளியே வரும் அதுபோல இந்த சிற்றறிவின் மூலமாக தன்னை நான் யார் என்று இந்த சாஸ்திரத்தின் வாயிலாக நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ நான் அறியாமல் இருந்திருக்கிறேன் என்னுடைய அறியாமையை நீக்குவதற்காக இந்த சாஸ்திரமும் சத்குருவும் தேவைப்படுகிறார்கள் இவர்கள் வாயிலாக எனக்கு ஒரு புரிதல் வந்தது ஒரு ஞானம் வந்தது அது யாருன்னா நான் சாட்சாத் அந்த ஈஸ்வர சக்தி என்னுடைய சிற்றறிவு அந்த பேரறிவை அறிந்து கொள்வதற்கு ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்னு நமக்குள்ள புரிதல் வந்துட்டா அந்த பேரறிவு தன்மைக்குள்ளே நம்ம தானாக நுழைஞ்சிடுவோம் இப்போ நீங்கள் அந்த தண்ணியை வந்து அவ்வளோ தண்ணி இருக்கு ப பூமிக்கு அடியில ஆனால் அது வெளியே எடுக்க முடியலையே அப்போ அதுக்கு வெளியே இருந்து ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி ஊற்றுறது தானே தண்ணியை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பயன்பாடாக இருப்பது போல மிகப்பெரிய பேரறிவு தான் நான் ஆனால் என்னை நான் உணர முடியாத மாதிரி சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் அந்த சிக்கிலிருந்து நான் விடுபடுவதற்காக ப பிறவிகளை எடுத்திருக்கிறேன் அப்போ ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி அறிவு பரிமாணத்தில் நான் பயணம் பண்ணிகிட்டே வந்திருக்கிறேன் அதுல மிகப்பெரிய பிறவியாகிய உயரிய பிறவியாகிய ஆறாம் அறிவு கொண்ட பரிமாணத்துக்குள்ள வந்த மனித பிறவி எனக்கு கிடைச்சிருக்குது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனித பிறவியில நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு பிரத்யேக மனதை நான் படைத்திருக்கிறேன் அப்ப இந்த ஆற்றல் மிகப்பெரிய ஒரு உயரிய ஆற்றலாக ஈஸ்வன் சக்தியில மலர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மலர்ச்சியை கொண்டு என்னுடைய அறியாமையை நான் அறிந்து கொண்டு இந்த சிற்றறிவின் வாயிலாக அந்த பேரறிவு தான் நாணம் என்பதை அனுபவமாக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை எனக்கு வழிகாட்டுவதற்கு இந்த சாஸ்திரம் உபயோகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அப்ப எப்படிப்பட்ட ஒரு சாஸ்திர நாணம் ஒரு ஆகம பிரமாணம் நமக்கு ஒரு பிரத்யட்ச பிரமாணத்தை அனுபவமாக்குது பாத்தீங்களா இப்ப பிரத்யட்ச பிரமாணம்ங்கிறது ஒரு நேரடி அனுபவம் அந்த நேரடி அனுபவம் எனக்கு வராத வரைக்கும் நான் ஆகம பிரமாணத்தை ஏத்துக்க மாட்டேன் ஆனா இந்த ஆகம பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னுடைய பிரத்யட்ச பிரமாணத்தோட ஒப்பீடு செய்யும் போது அது என்னுடைய அனுபவத்துக்கு வருவதற்கு எனக்கு எது உபயோகமாக இருந்திருக்குது உறுதுணையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த ஆகம பிரமாணம் எனக்கு உறுதுணையாக இருந்ததுங்கும்போது அதன் வாயிலாக அப்ப என்னுடைய ஞானத்தை இந்த ஆகம பிரமாணமாகிய சாஸ்திரம் வெளிக்கொண்டு வந்து விட்டது அப்ப நான் யார் என்பதை நான் என்னை நான் உணர்ந்து கொண்டேன் என்னை நான் அறிந்து கொண்டேன் இந்த மொத்த பிரபஞ்சமும் நானாக இருக்கிறேன் இது எல்லாமே என்னுடைய சக்தி வியாபகம் என்னுடைய சக்தியில் பல்வேறு பரிமாணங்களில் இங்கு பல்வேறு உடல்களாக பீணமித்து கொண்டிருக்கிறது அது ஓரறிவு தாவரங்களிலிருந்து ஆறறிவு மனிதனாக பல்வேறு பரிமாணங்களில் பயணிக்கின்றது அந்த பயணப்பாதலில் நடைபெறுகின்ற அத்தனை காரியங்களும் என்னுடைய காரியம்தான் இந்த காரிய காரணங்கள் ஏன் நடைபெறுகின்றது எதற்காக நடைபெறுகின்றதுங்கிற அத்தனை விஷயங்களும் நாம் இன்னும் போக போக தெளிவாக அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் இப்போ மணி கெட்டாதனால வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி ஓம் தத்